பரிசுத்தாபத்திற்கு நம்முடைய அளவிற்கு சென்ற வாரம் முழுமையிலும் சேதப்படுக ஆபத்தை அழிவுகளுக்கும் விபத்துகளுக்கும் கருத்தருடைய பல தவறுகளை பாதுகாத்து இந்த வாரத்தில் முதல் நாளாக மன மகிழ்ச்சி நாளிலே கருத்தரோடு கூட சேர்ந்த கணிகூறும்படியாக இந்த நாளை தேவை நமக்கு ஆசீர்வாதமாகி தந்தபடினால் ஆண்டவருக்கு நாம் மிகுந்த என்று செலுத்தி தேவசமத்திலே பயபக்தியோடு கூட நாம் காத்திருப்போமாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு புரோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேதபாகங்களை நாம் ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கலாம் பிரசங்கின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி வசனத்தை ஒரு வாசிப்போம் அவர்களோ தேடின்னை சாளுமன்ற நாம் இங்கே வாசிக்க கேட்டோம் மனுஷனை குறித்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு அவர் விதமாக சொல்லுகின்றார் தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அவர்களோ அநேக உபாயத்தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் அநேகர் தேவனை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செம்மையானவனாக நல்லவனாகவே உண்டாக்கினார் அவனே தனக்கு உபாயத்திரங்களை தேடிக்கொண்டு கெட்டு போனான் என்று வேத வாக்கியம் சொல்லுகின்ற என்னென்ன உபாயத்தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான் என்பதை நாமும் அறிந்து இந்த நாட்களில் நம்முடைய ஆன்மீகத்தை செம்மையாக காத்துக் வேண்டும் என்று ஆமையான பெற மனுஷனை செம்மையானவனாக ஆண்டவர் உண்டாக்கினார் அவன் அநேக பாயு தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம் ஆதி ஆகமும் ஒன்னாவது ஏழாவது வாசிக்கும் பொழுது மனிதனை எவ்விதமாக உண்டாக்கினார் என்று இங்கே பரிசுத்தாவிய நிர்ணயித்திருப்பதை ஒருமுறை விட வாசிக்கலாம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷன் விசரிசித்தார் அவனை தேவ சாயலாக விசரிசித்தார் ஆணும் பெண்ணுமாக தம்முடைய மனுஷன் அவனை தேவ சாயலாகவே சிரிச்சித்தார் தன்னை போல உண்டாக்கிறார் என்று சொல்லி பரிசுத்தது அப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷன் தனக்கு கேடுகளை உண்டாக்கி கொண்டான் உயரங்களை தேடிக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது திருச்செமின் பிள்ளைகளாகிய நாம் நாட்கள் இயேசுநாதனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதற்கு தகுதி பெற்று இருக்கின்றதான நாம் ஆத்துமாக்களை வாயத்தினர் செலுத்தி விடாதபடி செம்மையான இறுதிய தோழன்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார் என்பதை தேவசமுத்திர சொல்லிக் கொள்ளுகின்றோம் ரொமருக்கிழங்கும் அதிகாரம் பதினான்காவது சதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் ஒரு தேவனுடைய பெருமாணங்களை துணிகரமாக மீறினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது எழுதுகின்றார் பிள்ளையாக ஒரு தேவனுடைய பருஷன் செய்து எழுதியிருக்கின்றபடியால் புதுச்சேபை ஆகிய தோட்டத்திற்குள்ளே தேவனுடைய ஆவியானவரோடு களிகூர்ந்து உரமாடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகினத்துமாக்களை கவனமாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று படிப்புகின்றது செம்மையானவனாகவே உண்டாக்கினார் அவன் தங்களுக்கு அநேக வாயு தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று பரிசுத்தேதன் சொல்லுகின்றது ஆனால் இந்நீர்தல் தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருந்தாலும் அதை செய்யும்படியால் ஒரு மீறுதல் உண்டாகி மனித குலமெல்லாம் மீறுதலுக்கு உட்பட்டு விட்டது என்று சொல்லுகின்றது மீட்கப்பட்டிருக்கின்ற மக்களின் பெரும்பகுதி மக்கள் மறுபடியும் மீறுதலுக்கு உட்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியினால் நாம் மிகவும் கவனமாக உபதேசங்களை எப்படி கடைபிடித்துக் கொண்டு வருகின்றோம் எந்தெந்த நேரத்தில் துணிகரமாக மீறுதலுக்கெல்லாம் ஒப்புக் வருகிறோம் என்பதை உணர வேண்டும் என்று ஆவியான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறதற்காக ஆண்டு நாம் சோத்தரிப்புமாக ஆவியாக மூன்றாம் அதிகாரம் வா பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகி கருத்து தோட்டத்தில் உலாவுகிற சட்டத்தை கேட்டார்கள் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் உலவுகிற தேவனாய கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது ஆனால் தேவனாய கர்த்துடைய சந்ததிக்கு விலகி தோட்டத்தின் ஒளிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிற உயிர்தல் வந்தவுடனே ஒளிந்து கொள்ள வேண்டிய மனநிலைகள் வருகிறது என்று ஆவியான சொல்லுகின்றார் பிரியமான தேவ ஜனமே இப்படி ஆத்தமா எவ்விதமாக இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிற என்பது ஒவ்வொரு உணர்ந்து வருகீக்கிரம் ஆயத்தமாக இருக்கின்றோமா இல்லை என்றால் ஓடி ஒளிந்து கொண்டு ஒதுங்க வேண்டும் என்று எண்ணுகின்றோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த வார்த்தைகள் தரப்படும் என்பதை ஆசைப்படுகின்றோம் தேவையுடைய சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள் அங்கே சத்தம் அவர்கள் ஓடி போய் பாவமன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி ஒளிந்து கொள்ள வேண்டும் என்ற மனதிலே உண்டாகிவிட்டது மீறுதலுடைய நிலைமை அப்படி ஆகிவிடுமா ஆமாம் வாழும் சேர்ந்து ஒளிந்து கொண்டால் எழுதியிருக்கிற நம்மளுக்கும் அப்படிப்பட்ட மனநிலைகள் வரும் தவறு செய்துவிட்ட உடனே அறிந்த சத்தியத்தை மீறினவுடனே ஒளிந்து கொள்ள வேண்டும் ஒதுங்கி நிற்க வேண்டும் முந்தைய போல தீவிரமாக இருக்கக்கூடாது மறைந்து வாழ்ந்தால் போதும் கடமைக்காக சென்றால் போதும் அதுவும் நிறுத்திக் கொண்டால் போதும் என்கிற மனநிலை ஏன் வருகிறது தெரியுமா எங்கே ஒரு இடத்திலே மீறுதல் உண்டாகி இருப்பது என்பது அறிவித்துக் கொடுக்கிறேன் உரா இங்கு ஒளிந்து கொள்ாரணம் என்னவென்றால் நீறுதல் உண்டாகிவிட்டனர் ஆவியானவர் சொல்லுகின்றார் எல்லாரும் நினைக்கிறார் எல்லாரும் பாவிகள் தானே பாவஞ்சி திட்ட இயேசு மன்னிப்பார் என்று சொல்லி அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதனை செம்மையானவராக ஆண்டு உண்டாக்கினார் அநேக வாயு தந்திரங்களை தேடிக்கொண்டால் என்று எழுதியிருக்கின்றது போல வாயு தந்திரங்கள் மக்கள் வராதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் பற்றி கூப்பிட்டு விசாரிக்கின்றார் அதிகாரம் முதல் பதிமூன்று வரை உள்ளார் என்னுடனே இருக்கும்படி தண்ணியை எனக்கு கொடுத்தால் நான் பாவத்தை மறைத்தார் என்று செல்ல விதத்தில் எழுதியிருக்கிறது எங்க எழுதியிருக்க தெரியுமா யோகனுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் ஓபுக்கு ஆதாமை பற்றி தெரியாது கரு ஆயத்தை சொல்ல தேடிக்கொண்ட தவறு செய்து விட்டு இன்னொரு மேல தவறு சுமத்துகிற ஒரு சுவாபம் இருக்கின்றதே அது பாவத்தை மறைக்கிற அனுபவம் என்று சொல்லி மறுசுத்திய வாக்கி சொல்லுகின்றார் ஆதாமை கூப்பிடுகின்றார் ஏன் அந்த மரத்தினுடைய கரிய புசித்தாய் துணவியாக தந்த ஏவானதை கொடுத்தது நான் புசித்தேன் மனைவியின் மேலே குற்றத்தை அனைவர் தப்பிட்டுக் கொள்வார்கள் அனைவர் புருஷன் மேல குற்றத்தை அந்த மனுஷியால்தான் வளர முடியலை என்று சொல்லி ஒருவர் ஒரு முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை ஒரு உருவாசிக்கலாம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆதா போலியின் மீறுதலில் மூடி மடிய ஒழித்துமை தேனோ என்று சொல்லுகின்ற மனுக்கூலம் எல்லாம் அதை கட்டுப்போய் கொண்டிருக்கின்றது ஆதி மனுஷனாகி ஆந்தாரமில் இருந்து உருவான பண்ண மக்களுக்கு பெருக காலமாக இருக்கின்றபடியால் நம்ம செம்மையானவர்களாகி இருக்கிறார் அலேலியா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வாசிக்கும் பொழுது இப்பொழுது நிர்வாணிகள் என்பது தெரியும் பாவத்தோடு இருக்கிறோம் என்பது தெரியும் பாவ பண்ணி பாங்கி ரஷ்ப்பை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் இருந்த போதிலும் அதை பெற்றுக் கொள்ளாதபடி சுயமாக தாங்கள் பெற்றுக் கொண்டதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆதாமும் ஏவாலும் இப்படி செய்தால் என்று பரிசுத்தாமி சொல்லுகின்றார் ஆதியாகும் ஏழாவது வசனம் அவர்கள் நிர்வாகிகள் மறைக்கிறதுக்குரிய வழிமுறைகளை கற்றுக்கொண்டாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்திலே பாவ பிடிப்பாகி லட்சிமைப்படித்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எழுதி கொடுத்திருந்த போதிலும் தங்களுக்கு தாங்களே ரட்சிப்பை பெற்றுக் கொண்டதாக மக்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் உபாய தொந்திரங்களை தேடிக்கொண்டது போல இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் வந்திருக்கின்றோம் ரட்சிப்பை ஆண்டிலே கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டுமா நாம் பாவத்தோடு இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கின்றோம் அந்த ரட்சிப்பை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதோ அப்படி பெற்றுக் கொண்டாதிப்பின் வசதி கிடைக்கும் என்று யாகும்படிக்கும் பொ அவணம் தோன்ற நீ பார்வடைவதற்கு உன் கண்களுக்கு கழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறேன் உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்லிய ஆண்டு வரை சொல்லுகின்றார் அதனால்தான் எல்லாரும் இப்பொழுது சபையின் காலம் எல்லார் நிர்வாணத்தும் ஊடாமல் அழிகிறாள் என்று சொல்லிக் கொண்டு நிர்வாணிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படித்தான் இருக்க முடியும் என்று சொல்ல விண்ணகின்றார்கள் இறைவு கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டு சொல்லுகின்ற அந்த லட்சிப்பை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரசுத்தம் ஏதாக மத்திய அப்படி இல்லாதவர்கள் நிச்சயமாக அந்த லட்சி கொள்ளவே முடியாது அப்போது இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வாசிக்கும் பொழுது இப்படித்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறது வாசிக்கலாம் ஜங்கள் எல்லாரும்பார்கள் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தவர் என்று சொல்லி வைத்து எழுதி இருக்கிறது திருச்சபை இல்லாது போனால் பெற்றி போய் இல்லை ஜவுளி கடல் ஆட்டி போனால் தூணி இல்லை என்பது தெரியும் பலசரி கடையில் போய் அங்கு கிடக்கிற எலைகளையும் பேப்பர்களை வச்சுக்கொள்ள நிர்வாணிகள் ஆகிவிட்டார்கள் செம்மையானவனாகவே உண்டாக்கினார் அவர்கள் தங்களுக்கு அநேக வாயத்திரங்களை தேடிக்கொண்டார்கள் ஓடி ஒழிக்க ஆரம்பித்தார்கள் இலைகளை பறித்து நிர்வாகத்தை மூட சாதிக்கும் பொழுது பாவத்தை மறைத்தால் எழுதியிருக்கின்றது என்ற நிலைமைகள் இப்படி இருக்கின்றபடி பிள்ளைகள் இந்த உபாய்ங்களில் இருந்து விலகி இறைவு நிலத்தில் செம்மையாக ரட்சி பெண் வசனத்தை உடுத்தி எப்பொழுதும் களை கூர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை காத்துக் வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம்பார் அதிகாரம் பத்தாவது வசனத்தை உலக பிரகாரமான நகைகளினால் ஒப்பாக மணவாட்டி நகைகளினால் ஒப்பாக எனக்கு எனக்கு விடுதலை பெற்றிருக்கின்றபடியால் வாயத்திரங்களை காத்துக்கொள்ள வேண்டும் புனிதமாக திருமணம் பெற்றுகிறார் என்பதை உங்கள் பக்தர்கள் சொல்லிக் கொண்டாசைப்படுகிறது என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் மனிதனுக்கு ஒரு உரிமை கொடுத்திருக்கிறார் உனக்கு எது தேவையாது தெரிந்து கொள்ளும் சொல்லி மனிதர் இந்த தான் விரும்பினதான் என்று செல்வேதன் சொல்லுகிறேன் புனிகரமான சூழலை ஆதி மனுஷனாகி ஆதாவே அப்படி வஞ்சிக்கப்பட முடியுமானால் அடிக்கடி அந்த உணர்வு ஆவியார் எச்சரிக்கிறார் என்பதை உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஏரியன் தோட்டத்திலே ஆதியாக இரண்டாவது எட்டு ஒன்பது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஜீவ விருட்சமும் அறிவித்து கூடியதான ஒரு விருட்சமாகி இரண்டு விருட்சங்கள் இருந்தது ஆலை என்றும்ட்டளை கொடுத்தா என்று ம சாகாமல் எந்தைக்கு இறைவனைப் போலவே வாழ வேண்டும் என்றுதான் மனுஷனை உண்டாக்கி இருந்தார் அவன் தங்களுக்கு வாயத்தந்தரங்களை தேடிக்கொண்டபடி நாள் மரணமான மனுஷனை மடிந்து தொகுமுடியாக உண்டாக்குவதில்லை தலைவிதி என்று சொல்வதற்கு இங்க இடமில்லை கருத்துடைய கட்டளையை மீறிவிட்டபடி நாள் எப்படி ஆனது என்பது எங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்தால் நாங்கள் கன்னியாகுமரியிலே கன்னியாகுமரி பக்கம் ஓலியை செய்துவிட்டு பஸ்ஸில் வந்து கொண்டிருக்கும்பொழுது வள்ளியூரில் இருக்கும்பொழுது நினுடன்னையு ASHCAPatyra frog Kız produzடியையு réduоїDA ந முழிகள்arfம் இட்கு காவு Weltsapate உல் ச beyமுடியார் அ togetா situación ஏனுடனையு ப rests sporBC rence ஐvernார் பார் இவ்விடு சிருக ஷா horn காரண�ப்றாய் கல்லார் வெ Jap Judaism aphல argu Japonாoinanne வெ ammonsize資 momencie பியிடமானே ஏ wholesTopள fry resides Wolf lut seafood isolauptின் பார்க dł vuelta வ மா pourtantடியுடன אοιπόν frenagues pişiture livre தலை விதி என்று சொல்ல முழுவதும் எழுதியிருக்கிறதே விதி என்றால் என்ன என்று கேட்டேன் அவர் யோசித்தார் அது சட்டம் என்பது பொருள் விதி என்றால் ஒரு சட்டம் சட்டம் எழுதியிருந்தது இதை செய்யக்கூடாது செய்கிற நாளிலே சாவா என்று எழுதியிருந்தது அதனால மனிதனால் அந்த விதிக்கு உட்பட்டு விட்டான் என்று சொல்லி சொன்னேன் அவர் கொஞ்சம் யோசித்தார் விழியை மதியினால் வெல்லலாம் சொல்றாங்கல்லாம மதியம் யோசித்தார் மதியம் சார் அறிவு உலக பிரகாரமான அறிவினாலும் விதி யாரும் ஜெயிக்க முடியாது அந்த விதி அந்த சட்டத்தை உண்டாக்கின கடவுள் யார் என்பதையும் அந்த விதியை மீறி நமந்திருக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் என்பதையும் ஒரு மனுஷன் இறைவனை பற்றி அறிந்து கொண்டு அதன்படி செய்தால் அந்த விதிப்பயிலிருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவருக்கு சொன்ன நாகரூவில் புதுசிட்டே இருந்தோம் அவர் இறங்க கயிறை பற்றி கொண்டார் வந்து இதற்காக எழுதப்பட்டது என்பது பெற முடியுமா என்று நிச்சயமாக வேறு புத்தகத்தில் விடுதலை தேவ ஜனமே மனுஷனை நல்லவனாக உண்டாக்கியிருந்தார் செம்மையானவனாக உண்டாக்கியிருந்தார் அவன் சாத்தானுக்கு அடிமையாகி விட்டபடினால் சாத்தானுடைய உபதேசத்துக்கு அவன் செய்ட்டபடியினால் கிரியை செய்யத்துவிட்டது தப்பிதமான உபதேசங்கள் தப்பிதமான ஆலோசனை கேட்கிற உள்ளங்களிலே இறைவனை விட்டு பிரிய வேண்டும் என்ற மனநிலைகள் உண்டாகும் உங்களுக்கு அறிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்ற நடந்தாரம்ளவுன் காட்டி இறைவனுடைய மரத்து கடைய புசிய கூடாது என்று சொல்லி அந்தவர் சொல்லி இருந்தாரோ அதை புசுகிற நாளில் மரணம் சந்திக்கும் என்று சொல்லியிருந்தாரோ அதை செய்வதற்கு சாத்தார் அவரை தூண்டிவிட்டு போய்விட்டார் சாத்தான் உலகத்தில் வந்திருப்பது மனித குலத்தை அழிப்பதற்காக மனிதனை அவர்கள் சொல்லுகிறார்கள் எதிராளி ஆகி பிசுவாச அவரை பாவம் செய்ய வைத்து அழித்து விட முடியுமே என்று சொல்லி எண்ணும் பொழுது புதாதான குமாரனை அனுப்பி அவரை மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து மனுஷனை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஆகையினால்தான் உலக தோட்டத்துக்கு முன்னே இயேசு பலி செலுத்துவதற்காக நியமிக்கப்பட்டார் என்று செல்லப்பட்டான் என்று சொல்லுகிறது ஆனால் என் நீர்தலுக்குப்பாக பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆளுகையில் செய்து கொண்டிருக்கிறது ஆண்டு கொண்டது என்று எழுதியிருக்கிறது அது ஒரு பெரிய சக்தி வல்லமையாக இருக்கின்றது அதிலிருந்து எல்லாம் எந்த வல்லமையும் அவர்களை விடுதலையாக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது பாவல் செய்தவர்களை யாருமே விடுதலையாக்க முடியாது கெட்டு போவார்கள் மடிந்து போவார்கள் அதோடு சாப்பிட முடிந்ததில்லை நரகத்துக்கு இரண்டாவது போவார்கள் இந்த முதலாவது இரண்டாவது மன்னமாக நரகத்துக்குள்ளே செல்லப் போகிறார்கள் இப்படி மரணமான ஆண்டு கொண்டிருக்கின்றபடியால் அந்த மரணத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்குவதற்காக தான் உலகத்திலே தோன்றினார் என்று வேதம் சொல்லுகின்றது மனுஷன் தனக்கு செம்மையாக தோன்றுகிற வழியை தான் தேடிக்கொண்டிருக்கின்றான் எல்லா காரியத்திலும் தேடும் பொழுதும் கொஞ்சம் செம்மையாக தோன்றினால் அதை மாத்திரம் தேடுகிறான் கடவுள் சொன்னதை செய்வதற்கு அநீகருக்கு விருப்பம் இல்லை ஜீவ வருஷத்தின் கனியையும் நன்மை தீமீன் அறியத்தக்க வருஷத்தின் கனியும் வைக்கின்றேன் அந்த நன்மை தீமை அறியத்தக்க வருஷத்தினுடைய கனியை புசித்தால் இ சாகமையே சாவா இந்த ஆண்டு சொல்லியிருந்தார் என்பதை மக்கள்ப்பாக இருக்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் எவ்வாறு தவறு உலகத்தில் எந்த மனுஷனும் அப்பொழுது உண்டாக்கப்படவில்லை அப்படி உள்ள காலத்திலே ஒரு முருகத்துக்குள்ளே புகுந்து சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து இவர்களை மனிதவரை செய்வதற்கு சாத்தானுக்கு முடியுமானால் இப்பொழுது ரெண்டு காலுடைய சர்ப்பங்கள் கோடி கோடி ஆகி அலைந்து எந்த நேரத்திலும் வஞ்சிக்கப்பட முடியாத சூழல்கள் மிகவும் கவனமாக கொடுக்கப்பட்ட உபதேசத்தில் நிலைத்து நின்று அந்த ஜீவம் லட்சியத்தின் கடியை மாத்திரம் சென்று கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் அவர்கள் மாத்திரம்தான் மரணத்தை ஜெயிப்பார்கள் மரணம் எல்லாரையும் ஆண்டு மறித்து விட்டார்கள் இனி சரீரத்தில் விடுதலை ஆக வேண்டும் என்று வேதனை சொல்லுகிற நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாவது மனுஷனுக்கு செம்மியாக தூண்டுகிற வழி உண்டு அது ஆரம்பத்தில் செம்மையாகத்தான் தெரியும் கற்பனை தோன்றும் போல தோன்றும் வேதனையாக மாறிவிட முடியும் அநேக மக்கள் கண்ணீர் வடிக்கிற பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமையான தேவகானமே மிக தெளிவுடலாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரமாணமானது ஜீவ வழியில் நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை முதலாவது உலகத்தை நலப்பிரளயத்தினால் அளிக்கும் பொழுது பணமக்களுடைய இருதயம் எப்படி இருந்தது என்று சொல்லி இங்கே பரசுத்தாஜர் விளக்குவதையும் வாசிக்கலாம் மனுஷனுடைய அக்கிரமும் பூமியிலேயே பெறுகிறது என்றும் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் கருத்தர் தோற்றமும் நினைவுகளும் இறைவனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சி விட்டக்கூடிய மனித குலம் இறைவனுடைய உள்ளத்தை விசனப்படுத்தக்கூடிய நிலைக்கு மாறிவிட்டது இப்போது கிறிஸ்தவ சமுதாயம் ஆகி கொண்டிருக்கின்றது ஆட்கள் தான் கர்த்தனை வருத்தப்படுத்தக்கூடிய வாழ்க்கைக்குள்ள சென்று மனிதர்கள் பெருகி இருக்கிறார்கள் நம்ம காரணமாக இருக்க வேண்டும் இப்பைகள் சத்தியத்தில் நடக்கிறாள் என்று தன் கேள்விப்படுகிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார் அவை நடத்துகிறவர்களுக்கு சந்தோஷம் உண்டாகுமா உண்டை விட அதிகமான எனக்குலகத்தை ஜலத்தினிக்க மாட்டோம் என்று ஆண்டு சொல்ல மழை காலத்திலே தோண்டிவிட்டால் படிப்படியால் விவசாயிகளின் சொல்லுவார்கள் மழை வெறித்து விடும் என்று சொல்லி சொல்வார்கள் என்னையா அடமழை பெய்து இருக்கிறது மழை வெறிக்கிறீங்கன்னா வானத்திலே வானவில் தோண்டிவிட்டது தினி மழை பெய்யாது என்று சொல்வார்கள் தெரியுமா சூரியன் மேற்கு பக்கத்தில் வெளிச்சம் கொடுக்கிறது கிழக்கு பக்கத்தில் வாகன வில்ல அடிக்கிறது ஒளி மகன் மழை வெள்ளத்தில் பட்ட உடனே அது பல வர்ணமாக மாறுகின்றது அதனால மழை நிறுத்தப்பட போகிறது என்பது பொருள் அப்படி ஆண்டர் வாகனத்தில் வில்லை கொடுத்து இப்படி மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினார் அது இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கின்றது இந்த வில்லை வானத்தில் நீங்கள் காணும் பொழுது மழை நிறுத்தப்படும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார் மழை காலத்தில் மற்ற நேரத்தில் எதையாவது ஒன்று மதத்தை புகுத்த வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள் இடமே கிடையாது இருமயத்தினுடைய நினைவு மாறிஞ்சை ஒத்துக்கொள்ளுகின்றார்கள் வானத்தில் உள்ள சுடல்கள் எல்லாம் எரிந்து எல்லாம் எரிந்து சாம்பலாக போகிறது என்பதை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் ஒத்திருக்கிறார்கள் அதனால் அருமையான தேவ ஜானமே மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார் அநேக உபாய தந்திரங்களை அவனுக்கு தேடிக்கொண்டிருக்கிறபடி இந்த விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறபடினால் நம்ம அல்லாதபடி மிக கவனமாக மீட்கப்பட்டிருக்கின்றதான நாம் அதாவது சென்மையான இறுதியம் இல்லாதவர்கள் கூட கடவுளுக்கு இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போது எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு வாசிக்கும் பொழுது இதாக பரிசுத்த பேசி சொன்ன ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம் ஒரு மா மந்திரவாதி ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பெற்றுக் கொண்டான் அப்போ கைகளை வைத்த பொழுது எல்லாரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அவனுக்கு ஒரு பெரிய ஆசை தெரியுமா நான் யாருடைய தலையில கைவிட்டாலும் அவனுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும்படியாக இந்த வரத்தை எனக்கு வாங்கித் தர வேண்டும் என்று சொல்லி வந்து பணத்தை கொண்டு பேச கொடுக்கிறார் ஊழியர்காரளுக்கு காணிக்கை கொடுத்து விட்டால் வரம் கிடைக்கும் காணிக்கை கொடுத்து விட்டால் வல்லமை கிடைக்கும் என்று எண்ணி இப்படித்தான் இன்னைக்கு ஊழிய நடந்து கொண்டிருக்கிறதே தவிர நம்மை நான் நிரப்ப வேண்டும் என்று விரும்பி வாழ்க்கை தியாகம் பண்ணுகிற மக்கள் குறைந்து அப்படி பேரிடத்தில் பணத்தை கொடுத்து இந்த வரத்தை நான் யார் தலை கைவித்த அவர்களுக்கு பரிசுத்தாவி கிடைக்கும்படியான வரத்தை எனக்கு வாங்கித் தர வேண்டும் என்று சொல்லி பேரிடத்தில் கொடுத்த பொழுது அப்பொழுது பேர்தல் அவனை நோக்கி நீ தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பண உன்னோடு கூட நாசமாய்ப்போகிடது அடுத்தவசரம் தேவருக்கு மனுஷனுடைய செம்மையானதாக இல்லை என்று சொல்லுவதன் சொல்லுகிறார் இந்த விஷயத்தில் செம்மையானதாக இல்லாதபடியால் இந்த விஷயத்தில் பங்குமில்லை மக்கள் மிக தெளிவாக ஆதாமப்பாகாதவையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பரிசுத்த வேண்டும் ஐந்தாம் பதினாலாம் தோசகத்தை மறுபடியும் நியாயப்பெருமானத்தின்படி குற்றம் சாட்டப்படுவதனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்ன சொன்ன பவன் கூட சொல்கிறார் என்னுடைய சரீரமானது பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கிறது பாவம் உணர்வுகளை உண்டாக்கி என்னை கொண்டு நிர்பந்தமான விடுதலையாக்க முடியும் அமைத்து மரணத்திருந்து விடுதலை கிடைக்காது என்று சொல்லி பரிசுத்தம் என்று சொல்வது இந்த உலகத்தில் உல்லாசமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை அல்ல மரணத்திருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை மன்னும் எந்த யோகிகளும் பெற்றுக் கொள்ளக்கூடாது ஒரு மகா பெரிய வாழ்க்கையை ஏழை மக்கள் எளியவர்கள் கல்வி உலகத்தால் மதிக்கப்படாத மக்கள் பெற்று வாழ்கிறார்கள் என்று சொல்ல மறைந்திருக்கிறபடியால் இந்த வாழ்வு மகா மேன்மையானது என்பதை உணர்ந்து செம்மையாக நம்மை காத்துக் வேண்டும் என்று அவை அனைவரும் சொல்லுகின்றார் வாசிக்கலாம் அதிகாரம் காலத்தில் யாருமே கொலை செய்யக்கூடாது கொலை கூட்டத்திற்கு ஆளாக கூடாது என்று சொல்லி ஒரு சட்டம் ஏற்றிருந்தார்கள் நம்ம நாட்டில் இப்ப கொலை செய்தவருக்கு தூக்கம் தண்டற வேண்டாம் ஜனாதிபதி சொல்லிட்டா போட்டோ யாலும் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் பைபிள் நியாயப்பெருமான நிறைவேறி கொண்டிருந்தது ரத்தத்தை ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அமிர்தமாக மனுஷனுடைய கொலை செய்து விட்டால் என்ன செய்வார்களாம் அந்த பாடி எடுத்து உதை செய்வோருடைய ரெண்டு கையும் பின்னால வைத்து கட்டி அந்த பாடியவன் முதுகலை வைத்து பிள்தல் அவசியங்களை கட்டி ஒரு அனுப்பிடுவாங்களாம் யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க ஆரம்பித்து விடும்பா சுமந்து கொண்டு ஊர் பக்கம் வர முடியாது எல்லாரும் கல்லறிவார்கள் அதனால காட்டிலே அலைய வேண்டிய தண்ணீர் கிடைக்காது ஆகாரம் கிடைக்காது தூங்க முடியாத நாற்றத்தினாலே இப்படி வதைத்து வதைத்து வதைத்து ஒரு அந்த சரீரத்தோடு கூட இது செத்து போய்விடுவானா கொலை செய்வதற்கு மக்களுக்கு சட்டமைப்பாக மக்கள் அறிவில்லாமலே வாழ்ந்து கொண்டிருக்கட்டும் என்ன என்பதை உணர்கின்ற மக்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறதே விடுதலை ஆக்குவார் மரண சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னை கொள்ளுகிறதுக்கு என்னுடைய அர்த்தமாக கொண்டு கொண்டே இருக்கின்றது ஒரு செத்து போக போகிறேன் யார் என்ன விடுதலையாக்க முடியும் என்று கஞ்சினார் என்று எட்டாவது அதிகார் இரண்டாவது அதிலிருந்து நான் விடுதலை ஆகிவிட்டேன் என்று சொல்வது என்று விடுதலையாக்கே சிறு நாளை ஜீவன் உள்ள தேவனுடைய விடுதலையாக்கே உலகத்தில் எந்த மத போதனைகளும் மனுஷனை கர்மத்திலிருந்து விடுதலையாக்க மாட்டாது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் உபதேசம் இருக்கின்றது பாவம் மரணம் என்கிற பெருமாணத்தின் பாவம் தான் மரணத்தை உண்டாக்குகின்றது அதான் மரணம் செய்து அந்த மரணம் வருகிறதில்லை அகையினால் பாவம் செய்து விட்டபடினால் மரணம் என்னை மேற்கொண்டு விட்டது எப்படி விடுதலையாக முடியும் என்றால் கிறிஸ்தயினாலே அப்படி ஜீவன் உள்ள ஆவியின் பெருமாணம் ஹலேலியா அந்த புறமாணம் தான் மனுஷனு விடுதலை உண்டு கொண்டு வைத்திருக்கின்றார் விசுவநாதர் உலகத்திற்கு வந்தது எதற்கு என்று எழுதும் பொழுது உபரிய இரண்டாவது ஆறு பதினாலு பதினைந்து வசனங்களை வாசிக்கலாம் உபரி இரண்டாவது ஆறம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் அவர்களை போல மாமசத்தை ரத்தத்தை உடையவரான மருணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானே அளிக்கும் படிணத்துக்கு அதிகாரியாகி பிசாசான மரணத்தினால் அளிக்கும் படிக்கு ஜீவகாலம் ியார் என்று சொன்னால் பிள்ளைகள் மாமிசத்திருத்தலாக இருக்கிறார்கள் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களை தம்முடைய மரணத்தினாலே அவளை மனத்துக்குள் படுத்திருக்கின்ற அதிகாரியாக அளிக்கும்படியாக ஒரு விடுதலை பெற்றிருக்கின்ற நாம் மறுபடியும் மரணத்தினாகிவிடக்கூடாது என்று வேதம் சொல்கிறாசை போல உண்டாக்கப்பட்ட மனுஷன் சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷனை சாத்தான் வஞ்சித்து மன்னத்துக்குள்ளே கொண்டு போயிட்டான் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவது பத்தாவது அதிகாரம் பத்தாவது எதற்காக வருகிறான் என்று சொல்லி இருப்பதை வாசிக்கலாம் என்று வேறொன்று சாத்தானை துரிடன் என்று சொல்லி ஆண்டதில் சொல்லுகின்றார் இந்த உலகத்தார் அவனை கடவுள் என்று கும்பிடுகிறார்கள் யார கடவுள் என்று கும்பிடுறாங்க திருடனை சிலருக்கு தெரியவன் திருடன்தான் வர்றாங்க ஏன் தெரியுமா அவங்க மட்டும் போது அவனுக்கு அப்படி செய்யறது நல்லதுன்னு சொல்லி அப்படித்தான் மத இந்து மதத்தினோட பெரும்பகுதி மக்கள் கும்பிடுகிறார் என்று தெரியும் ஆனால் அவனுக்கு கொடுக்காட்டி போனா ஏதாவது பண்ணிரும் என்று சொல்லி சொல்லுறாசு கொள்ளி வேறான் பற்றி அடைந்து கொண்டிருக்கின்ற மக்களை கொலை செய்ய வேண்டும் ஆத்மாவை கொள்ள வேண்டும் மரணத்துக்குள்ளாக்க வேண்டும் என்பது ஆதின திட்டமாக இருக்கின்றபடியால் நான் உறையனுடைய கட்டளையை அவர் காத்துக் கொள்ள வேண்டும் என்று அவை என்னை உன்புருவத்தில் யார் மூலமாக வந்து பெற்ற உபதேசத்துக்கு மாறான ஏற்றுக்கொள்ளக்கூடாது அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லக்கூடாது வாழ்த்துதல் சொல்லுகிறிகளுக்கு பங்காளியாக இருக்கிறான் என்று சொல்லுகின்றார் இந்த நாட்களே பலருக்கு அப்படி எல்லாம் எவ்வளவு மனுஷன் பயபட எடுத்து வந்துட்டான் புந்து வஞ்சிப்பதற்காக உபாய தந்திரங்களை கையாள செய்ய வேண்டும் என்பதற்காக விட்டு வழி விலக செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனுடைய துணிகரமாக மீறவைக்க வேண்டும் என்பதற்காக கொஞ்ச கால மாத்திரம் யாரே விழுங்கலாமோ என்று கர்சிகர சிங்கம் வகை அடி என்று சொல்லி சாத்தானை குறித்து சொல்லி இருக்கிறபடினால் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் திரும்ப ஒவ்வொரு கிழந்து எட்டாம் அதிகாரம் மூன்றாம் சிறுத்திடம் வாசிக்கும் பொழுது மாமிசத்திலே பாவத்தை அளித்தார் என்று சொ மாசத்தினாலே நியாயபிரமா செய்யக்கூடாது என்பதை செய்யும்படிக்கு பலியாகவும் அனுப்பி பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை மாமிசத்திலே பாவத்தை ஆக்கிரைக்குள்ளாக திருத்தார் என்று சில வருஷத்தில் நம்முடைய குமாரனை பாவ மாமிசாயில் அனுப்பி அந்த மாமிசத்திலே பாவத்தை ஆக்கிலைக்குள்ள அவர் தீர்த்தார் என்று சொல்லுவார் அந்த ஆக்கினை தீர்ப்பை பாவத்தினால் உண்டாகி தண்டனை அந்த மாமிசத்திலே இயேசுநாதன் கொடுத்து ஆமத்திருந்து மனுஷனுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான் என்று சொல்லுகிறான் ஒரு பொருளுடைய மதிப்பெண் அறிந்திருந்தால் அதிகமான விலை கொடுத்து வாங்குகிற பொருட்களை அனைவரும் வெளியே வைக்க மாட்டார்கள் பத்திரமான வைப்பார்கள் மூடி வைப்பார்கள் பிள்ளைகள் எடுத்து விடாதபடி பாதுகாப்பாக வைப்பார்கள் பிறனல் எடுத்துக்கொண்டு மூடக்கூடாது என்று பத்திரமாக போட்டி விலை மதிப்பதற்கு அதிகம் சாதாரண பொருள் இங்கே இலவசமாக கிடைச்சதெல்லாம் வீட்டில் விடப்பட்டிருப்பாங்க அருமையான தேவ ஜானமே ரஷிக்கப்பட்ட அநேகர் மதிப்பை உணராதபடி நான் பலரது இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அநேகர் உபாய தொந்தர்களை தேடி ஆண்டவர் விட்டு ஒழிப்பதற்கும் ார்கள் அந்த நிலையிலிருந்து நாம் கவனமாக தப்பித்துக் வேண்டும் என்று ஆவியான திணப்படுத்துகிறார் கோமற்கல நிர்வாகம் மூன்றாவது நாம் இப்படி வாசிக்கின்றோம் மரணத்துக்குள்ளதை ஒவ்வொரு ஆற்று மாதம் பெற்றுக் கொள்வதற்கு நாம ஒரு மரணத்துக்குள்ளேதான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது சடங்காச்சாரமாக இப்பொழுது மாறிவிட்டது ஆரம்பித்து விட்டார்கள் விரும்புகிறதில்லை மரணத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியாலும் பெற்றுக்கொள்ள முடியுமா அந்த மறுபடியும் அவருடைய மரணத்துக்குள்ளாக அவர் நம்முடைய பாவத்திற்காக மறித்தது போல பாவத்திற்காக மறுக்கின்ற ஒரு அனுபவத்தை ஞானஸ்தானத்திலே பெற்றுக் கொண்டதை அறியாந்து இருக்கிறீர்களா இந்த ஆறாவது ஊழியம் செய்யாத ஒளிந்து போகும் பொருட்டார்கள் அறியப்பட்டது என்று பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்ன நடக்கின்றதா நம்முடைய பழைய வாழ்க்கை சிறுவில் அறையப்படுகின்றது விடுதலை ஒண்ணு இல்லை அரை விட்டு கொண்டுதான் மக்களுக்கு போதித்து வைத்திருக்கிறார்கள் அறை வீடு இல்லாதவர்கள் அறை வீடு வச்சிருப்பாங்க வாழ்கிறார்கள் இருதயமானது பாயத்தந்திரங்களை தேடிக்கொள்ள ஆரம்பித்து விட்டது அகைநாள் அநேக ரட்சிப்பை இழந்து போய் கொண்டிருக்கிறார்கள் நானி பலவத்தின் மூலியம் செய்யாதபடிக்கு பலவன் சனிர ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன் அவர்களோடு விடுதலையாக்கிட்டே உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கீழ்பளிந்தபடினால் பாவத்தின் விடுதலை ஆனீர்கள் இப்போது நீதிக்கு அடிமை ஆனீர்கள் என்று செலிப்பரிசுத்த பலர் எழுதுகின்றார் அதனால் பாவத்திற்கு நாம் இனிமேல் செய்யாத பாவம் சரீரம் ஒழிந்து போகும் நம்முடைய பழைய மனுஷன் அவர்களோடு சிலுவையில் அறியப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் மக்கள் இப்போது புதிய சிற்சைகளாக மாறி இருக்கிறீர்கள் நம்மிடத்தில் என்ன காணப்படக்கூடாது தெரியுமா பழைய மனுஷனுடைய குணாதிசை என்பதையே காணப்படக்கூடாதான் சில பேர் அறையப்பட்டு விட்டது என்ற உணர்வோடு கூட வாழ வேண்டும் என்று பாம்பியானவர் கூறுகிறார் என்பதை சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற குளோசீர்கள் உங்கள் ஜீவன் கிறிஸ்து தேவனுக்குள் மறைந்திருக்கின்றது பிரிந்து விட்ட உங்களுடைய ஜீவன் ால் பாவ ஞான பெற்றுக் கொண்டனத்திலே பாவத்திற்காக மறித்து அடக்கம் என்னப்பட்டதாக நாம் உன்னுடைய கிறிஸ்துவோடு கூட தேவதற்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லுவது நம்மை செம்மையானவளாக கத்திரமாற்றி இருக்கிறார் என்று தேடிக்கொண்டால் கவனமாக செம்மையாக வாழ்ந்து இந்த சாணத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியான மூன்றாம் அதிகாரம் வருஷத்தை வாசிக்கும் போது பவுன்மொழியார்கள் இப்படி ஒரு ஆலோசனை வாசிக்கலாம் தோ அப்படித்தான் கைவிடுகிறது வாய் தேசம் என்று சொல்லி சொல்வார்கள் அதனால இதயத்தில் நாம் என்ன நாடிக் கொண்டிருக்கின்றோமோ அதுதான் வாழ்க்கையில வளர்ச்சியாக இருக்க முடியும் பெற்று மலர்ந்து நம்முடைய நாட்டம் எல்லாம் அப்படி ஆக வேண்டும் என்று சொல்லுகிறது கிறிஸ்துவோட ஐக்கியமாக இருந்த நிலையில் வந்து சாத்தான் பிரித்து விட்டான் என்று என்ன சொல்லுகிறது அதனால் நம்முடைய ஆத்மார்கள் மிக கமனமாக அதிகாரி செய்ய முந்திர மோசம்போக்கும் போட்டு புதிதான சிரிக்கப்பட்ட புதிய மோசைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிரிச்சிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளும் என்று சொல்வது ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது வாழ்க்கையம் அடைந்திருக்கின்றபடியால் இனி பழைய எண்ணங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது என்று ஒருபோதும் இறைவனுடைய பிரமாணத்தை அறிந்திருக்கின்ற உபதேசத்தை மீறுவதற்கான எந்த உணர்வு இடம் கொடுத்து நம்மை காத்துறை ஆசைப்படுகின்ற அப்படிப்பட்டவர்கள் சீக்கிரமாக கிறிஸ்துவின் சாயலை அடைந்து அடைந்து கிறிஸ்தை மாறிவிடுவார்கள் அதற்கு நம்முடைய உள்ளத்திலே இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்க வேண்டும் இரண்டாம் சதவாசிக்கலாம் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்லி பரிசு பவுல் எழுதுகின்றார் வாழ்க்கையும் தூய்மையாக இருக்கும் மனுஷருடைய இருதத்திலிருந்து ஏற்பட்டு மனுஷருடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்துகிறது என்று எழுதியிருக்கிறபடியால் வெளியில் இருந்து சாத்தான் பேசினான் பேசிவிட்ட போய்விட்டான் அந்த அம்மாவுடைய உள்ளத்திலிருந்தான் கிரியை செய்ய ஆரம்பித்தது சொன்னது கட்டாயமா சொல்லவில்லை இப்படி செய்தால் கடவுளை போல ஆகிவிடுவீர்கள் இந்த மரத்தினுடைய கண்ணியை புசித்து விட்டால் இப்படி ஆவிலிருந்து நாலு வாரத்தை சொல்லிவிட்டு சர்ப்பம் போய்விட்டது இந்த மாவுடைய உள்ளத்திருந்தது கிரியை செய்ய செய்ய ஆரம்பித்தது சொல்லி வைத்திருப்பாரு அது பறித்து புசியக்கூடிய அளவுக்கு உண்டாகி விட்டதாம் அகையினாலு பவுன் சொல்கிறார் பிடிப்பிருக்க நிறுவனம் பொழுது கிறிஸ்தியை உங்களிடம் இருக்க கடவுள் தேவனுடைய வாழ்க்கை தேவனுக்காக வாழ வேண்டும் தேவனுடைய பிரமாணத்தை மீறிவிடக்கூடாது என்று கேட்புழுந்து எப்படி இயேசு கருந்தாரோ அது போல சிந்தைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தார் அவரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று பல வழிகளை முயற்சித்திருந்தான் அவர் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு அவரை ஜெயித்தது போல நாம அறிந்திருக்கின்ற உபதேசத்தின் மூலமாக மாறானவர்கள் வரும்பொழுது ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி ஆபி அந்த சொல்லுகின்றார் புறப்பட்டு வரும் சாப்பிடுவது சொல்லுகின்றார் ஒரு விருந்துட்டதுசீலனை என்ன பெரிய போதகர் உட சேர்ந்தவர்கள் இறுதியத்திருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி என சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தரங்களும் கனவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூசணங்களும் புறப்பட்டு வரும் வெளியரங்கமான சுத்தங்களை வைத்துக் கொள்வார்கள் இருவையும் எல்லாம் பிள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிறது அன்றைய பரிசுகள் அதனால் பிரியமான தேவசான புறப்பட்டு வருகிற்கு மாறாதவர்களை செய்யாத தாமாய் ஒன்றையே செய்ய மாட்டார் என்று சொன்னாதன் சொன்னது போல பிதாவானுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்பிடிந்து வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு காத்துக்கொள்ள வேண்டுமான் என்றால் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கி இருந்த அவன் தனக்கு அநேக உபாயு தந்திரங்களை தேடிக்கொண்ட உபாயத்தொள்ளாத கருத்து ஒருபோது காணப்பட வேண்டும் என்பதை உங்கள் மத்திலேயே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற தேவச்சாரமே இங்கே ஒரு விசுவாசிய ஒரு சபையை சேர்ந்தவர் ஒரு நாள் ஒரு புரோக்கர் வேலை எல்லாம் பார்ப்பாரு ஒரு வேலை பார்த்து கொண்டிருந்தார் அவருடன் சில காரியங்களா பேசிக் கொண்டிருந்தோம் ஒரு ஆயுத பூஜைக்கு போயிட்டு மறுநாள் வந்தார் நேற்று கேள்விப்படுங்க ரச்சிக்கப்பட்டாச்சு ஆயுத பூஜைக்கு நாகமான் கிருஷ்ணரோகியா வந்திருந்த போது ஒரு அனுமதி கேட்கிறதானே ஒரு அரசன் வந்து ரொம்ப வயசானவர் அவர் வந்து தன்னுடைய சாமியை கும்பிட போகும்போது நான் அந்த சாமியை கும்பிட அவர் குனிந்து சாமியை கும்பிடும்போது நான் மெய்க்காப்பாளர் இருக்கிறாள் அவரை கூட குறிஞ்சி அவரை தூக்கி அந்த அனுமதி எனக்கு வேணும்னு கேட்டிருந்தாரு அப்ப அது சரி நீங்க எந்த ஆளுக்கு இப்போ ஓழியும் கேட்டேன் அவர் நாகமான் வந்து ஒரு ராஜாவுக்கு அந்த ராஜா வயசாகி போயிட்டு சாகர வரைக்கும் யாருக்கு வருத்தம் தெரியுமா அப்படி சாக்கு போக்கு உபாய தொந்தர்களை பலர் தேடிக்கொண்டு புறமான இப்படித்தான் என்பதை அறிந்திருந்த போதிலும் அதற்கு சில விளக்கங்களை தாங்களை எடுத்துக்கொண்டு மேலத்திலிருந்தும் சில வார்த்தைகளை தப்பிதமாக சொல்லிக் கொண்டு அநேகர் தப்பிதமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் மதுபம் சோதரனுக்கு கேடு இல்லாதிருந்தால் உண்மை இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறதானே வீட்டுக்கே கேடு பதில் சொல்ல மாட்டானே அதனால் அருமையான தேவ ஜானவை தவறு செய்வதற்காக வாழ்க்கையிலே பல வசனங்களை அநேகர் படித்து கொண்டு வாழ்கிற காலமாக இருக்கிறபடினால் நமது கவரமாக இருக்க வேண்டும் புதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையெல்லாமல் தாமாய் வந்தமியை செய்ய மாட்டார் பழைய மனுஷனையும் அவருடைய கலைந்து அறிவடையும்படி புய் காக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளும் என்று சொல்லுவேன் சொல்லுகிறது மனுஷனை தம்முடைய சாயலாகிறார்கள் மேன்மை என தெரியுமா இறைவனுடைய சாயலையை மனுஷனை வெளிப்படுத்துவதால் என்னுடைய தேவ சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷன் பஞ்சிக்கப்பட்டு பாவியாக மாறிவிட்ட காலத்திலே வெளிப்படுத்தி மாமிசத்திலே பலவத்தை அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக பெற்றுக் கொண்ட மக்கள் தேவனுடைய சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நம்மை பார்க்கின்ற உண்மையிலே இவர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் தவறு செய்தவர்கள் தீமை செய்ய மாட்டார்கள் புரிதமான வாழ்க்கை அல்ல அதை நம்ம ஏமாற்றிக் கொள்ளுகின்ற ஒரு வாழ்க்கை மனுஷனை செம்மையானவராக உண்டாக்கி இருந்த போதிலும் அநேக வாயு தந்திரங்களை தேடிக்கொண்டு மனித மூலம் கட்டுப்போறது போலாம் கட்டுப்போயிட படிக்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்று ியான போரா என்பதை உங்கள் மத்தில சொல்ல ஆசைப்படுகின்ற இரண்டே உங்களிலும் இருக்க கிடவது அந்த சிந்தை தூய்மையாகி தூய்மையாகி மேன்மையாகி மேன்மையாகி ஒரு நாள் ஒரு வாழ்வில் நமக்கு தரப்போகிறது அமைப்போடு தான் மாமலிசத்தில் வாழ்ந்தார் அவருக்கு நிறைய பாவ சோதனைகள் உண்டாகி இருக்க முடியும் அவர் பாவம் செய்யவில்லை சாத்தானவரையே மாற்றுவதற்காக பல சூழ்நிலை உண்டாக்கினான் உயர்ந்த மலையின் மேல் எடுத்துக்கொண்டு கைகளினால் ஏந்தி கொண்டு போவார் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறான் அவர் குதித்து காட்டியிருக்கலாம் ஒரு அடிமையாகவில்லை நமது அநீகருக்கு என்ன வருகிற கடவுள் நமக்கு உதவிக பிரியமில்லாமல் எந்த காரியத்தையும் செய்வதற்கு விரும்புறாத அதற்கு கடவுளுடைய உதவியை தேடாதபடி இரவுக்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் உன் தேவனாகி கருத்தினுடைய கருத்தை பரிட்சவாய் என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி எச்சரிக்கின்றார் பின்னர் அவரை ஆதாயத்தில் ஆண்டவரை கொண்டு போய் உலகத்தில் சகல மகிழ்ச்சி அவரை காண்பித்து இவரெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிந்து கொண்டால் நமக்கு தருவது என்று சொல்லி சொல்லுகின்றார் விக்கிரகாராதன் என்று சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் அனைவருக்கு காலப்போகு போகின்ற ஆசைகளா வந்து விடுகிறது ஆண்டுமும் வேணும் உலகத்தில் உங்களுடைய ஆடம்பரமாட்டார்கள் எடவேத்தான் போவார்கள் அவனால் அருமையால் அந்த உணர்வுகள் சாப்பாடு கொடுக்கிற உணர்வாக இருக்கிறபடினால் இப்படி என்னை பணிந்து கொள்ள நானே தருவன் என்று சொல்லும் பொழுது ஆதி மனுஷன் ஆகிய ஆதா சாத்தான் வஞ்சித்தது போல இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் வஞ்சிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்ற பிள்ளைகள் மிக தெளிவடி என்று ஆவியானவர் சொல்கிறார் நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது நமது பிளவீனங்களை குறித்து ஆசாரிய நமக்கு எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டோம் இல்லாதவராயிருக்கிறேன் இருக்கிற பிரதான ஆசாரியே நமக்கு இருக்கிறார் எல்லும் சோதிக்கப்பட்டு எல்லா சூழலிலும் நமக்கு வந்த சோதனைக்கு பிறந்து வளர்ந்துதான் அவர் ஜீவித்துக் கொண்டிருந்தார் ஆகினால் அவர் தேவன் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் நான் அவர்களுக்காக என்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன் என்று சொல்லி ஆண்டு அவர் நம்முடைய குடும்பம் பரிசுத்து திருச்சபை மக்கள் பரிசுத்தமாவதற்கு நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பார்த்து பரிசுத்தம் நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது உங்களிலும் இருக்க கிடையாது நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதானாச்சாரியே நமக்கு இருக்கிறார் என்று சொல்லுகிறது கடவுடு நிரூபிக்கப்படுகிறது தெரியுமா அவர் உன்னிடத்தில் இப்படி பேசுகிறார் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் என்னிடத்தில் பாவம் உண்டு உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் தேவனுடைய பிள்ளைகளை யாரும் குற்றப்படுத்தாதபடி வாழ வேண்டும் என்று வேதனை சொல்கிறார் வா அறிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா மதநூறுகளையும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள் நீதி போதனை கொடுத்திருக்கிறார்கள் நீராய் ஏற்றுக்கொண்ட நான் சொன்னதற்காக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி எல்லா மத நூல்களையும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த புத்தகத்தை படித்துக் பொழுது இந்த வசன மருடைய பேச ஆரம்பித்து பொன்னிடத்தில் பாவம் இந்த உங்களில் யாராலும் என்னை குற்றம் சாட்ட முடியுமா எந்த மனுஷனும் எப்படி சொல்லவே முடியாது அகினால் இவர் தேவன் ஆகினால் எப்படி சொல்லுகின்றார் அகினால் இவர் மணங்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை அவர்களுடைய அனுபவ சாட்சி சொல்லும்போது கேட்டிருக்கின்ற அந்த இயேசுடைய பிள்ளைகளாக நாம் மாறியிருக்கின்ற சிந்தைகள் எல்லாம் இயேசுவை போல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற என்ன செய்யாமல் பாவம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க சோதனை வந்தது அப்படி எல்லாருக்கும் சோதனை வரும் சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியமா என்று விளங்கின பின்பு கர்த்தரத்தமிடத்தில் அன்பு ஊர்களுக்கு வாக்குத்தத்தம் ஜீவகத்தை பொறுவான் என்று சொல்ல கர்த்தத்தில் அன்பு கூறுவது என்றால் சோதனையை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அன்பு வருவது மக்கள் மிக தெளிவாக தேவசாயை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை செம்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் திருளம் என்பதை தேவ சமூகத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்ற மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வாசிக்கும் பொழுது இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளாக ஆகிவிட்டோம் உலகமெல்லாம் ஆதாமுடைய பிள்ளைகளாக ஆதாமுடைய மீறலுக்கு உப்பாக பாவம் செய்யாதவர்களையும் பாவம் மரணம் ஆண்டு கொண்டது என்று போல எல்லாரும் மரணத்தின் பிள்ளைகளாக நரகத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லுவேன் சொல்லுகிறது எட்டாம் அதிகாரம் பதினாறாம் தர்சனத்தில் பவுன் சொல்லும்போது எப்படி ஆனவங்க சொல்வதை வாசிக்கலாம் இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமையை நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார் மக்கள் இயேசுநாதிரி பின்பற்றிருந்த மக்கள் பரிசுத்தாதியை பெற்றுக் கொள்வதற்கு வாழ்ச்சியாக இருந்த அவனுடைய பறக்கின்றது ஆகையால் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி எங்கும் நீதிமன்றத்தில் அதுபோல இறைவனுடைய பிள்ளைகள் என்று நாம் என்று வெளிப்படவில்லை அருமையான தேவஜானமே மனிதனை செம்மையானவனாக ஆண்டு உண்டாக்கினார் அநேக வாயு தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான் அகைநாளை மரணத்துக்குள்ளாகிவிட்டு ஆண்டுகள் என் சொல்லுகிறான் மறிக்க வேண்டும் என்று மனுஷனை உண்டாக்கவில்லை மீட்கப்பட்ட மக்கள் மத்தியில் நிறைவேற்றி போகின்றார் அப்படிப்பட்ட ஒரு அழைக்கப்பட்டிருக்கின்ற முடியினால் அந்த வாழ்க்கையை மிகவும் தெளிவாக கவனமாக காத்துக் கொள்ள வேண்டும் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது சிலத்தை மறுபடியும் செம்மையாக இருக்கிறோம் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதும் ஆகியும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா என்று அறிந்திருக்கிறோம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் அலேலிய ஒப்பாக இருக்க போகிறமாசுநாதருக்கு அவரே நம்மை போல மாமிசத்தருத்தின் நம்முடைய பாவத்தை அவருடைய மாமிசத்திலே தீர்த்தார் என்று விடுதலை பெற்று தரிசிக்க போதும் அப்படினால் அவருக்கு உப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் தெரியுமா விரைவில் மாறுகின்ற ஒரு பெய்மை செய்து மனதை கட்டுப்படுத்துகின்றவர்களை பெரிய யோகிகள் என்று சொல்லுகிறார்கள் அந்த யோகம் கொஞ்ச நேரம் தான் பிறகு ஏதாவது விட்டு போடுவாங்க வேதம் எப்படி சொல்லுங்கள் சாத்தார விதமாக மாற்ற முடியும் என்று சூழ்நிலை சொல்லுகின்றது ஆகினால் நாம் ஏசுநாதனை போல மாறப்போகின்றவாம் வேதனுடைய பிள்ளைகளாக ஆகிவிட்டோம் இனி வளர்ந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு நாள் ால் அதை அடைந்து கொள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் அதிகாரம் நாலாவது வாசிக்கும் பொழுது அது மகிமையான தோற்றம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் மகிமையடைந்தார் அளவுக்கு சூரிய பிரகாசம் தரித்தவராக மருமுகம் அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வந்து அவர் வரும் பொழுது அவர் இருக்கிற அந்த மகிமடைந்தோரப் போகிறார் பாவ மாமிசாயலில் வந்தார் இந்த உலகத்தில் ஒரு குழந்தையாக பிறந்து வளர்ந்து அபிஷேகம் பெற்று நமக்கு நல்ல போகளை அடைந்தவராக வருகின்றார் நம்முடைய ஜீவனாகி கருசு வெளிப்படும் பொழுது நீங்களும் அந்த மகிமையில் அவர்களோடு கூட வெளிப்படுவீர்கள் மூன்றாம் ஆறு இருபத்தி ஒன்னாவது இங்கே பகுதி எளிதமாக இருக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது வாசிப்போம் கீழ்படுத்திக் கொள்ளத்தக்கையும் நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபடுத்துவார் என்று சொல்லி இருக்கிற வரும்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு கிடைக்கக்கூடிய தெரியுமா சீரத்தை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு நாள் இயேசுநாதர் வரும் பொழுது நம்முடைய சரீரம் மகிமியடைந்த சரீரத்தைப் போல மாற்றம் அடையப் போகின்றது மிதமாய் தம்முடைய சதித்து மறுபடுத்துவார் சொல்லுகின்ற அருமையான தேவையை வாழ்க்கையை செம்மையாக காத்துவிட வேண்டும் என்று மரணம் கொண்டே வரும் என்று சொல்லுவேன் வைத்து விட்டால் மரணம் உடனே அவர்களுக்கு வந்துவிட முடியும் ஜீவனை இழந்து இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் ஒன்று நிறுவத்தில் வாசித்தோம் அவர் மேல் இருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான் யாரை போல சுத்திகரித்துக் கொள்கிறான் போலியா அவருடைய சாயிலை உண்டாக்கப்பட்டிருக்கிறதால நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு அவருடைய சாயிலை அடைந்து கொண்டே அவரை போல சுத்திக் கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று வேதன் சொல்லுகிறபடி நான் அந்த சுத்திகரிப்பின் உபதேசத்தை திருச்சரிக்கைக்கு தந்திருக்கிறார் ஆகியனால் நமக்கு அந்த இருக்கிற இயேசுநாதர் வரும்பொழுது அவரை போல நாம் மாற்றமடைவோம் வெளியே இருக்கின்றதை சொல்ல முடியவில்லை காரணம் சுத்திகரிப்பும் இல்லை அந்த திட்டம் இல்லை அந்த உபதேசம் சரியாக அறியாத பிழையானது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி சொல்லிக் கொண்டே இருக்கட்டும் நம்முடைய உணர்வுகளை நாம் செம்மையாக காத்துக்கொண்டு இப்பொழுது பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று வெளிப்படவில்லை ஆகிய அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் தரிசிக்க போதபடினால் இருப்போம் கடைசி ஒருத்தான் அதிர்ச்சி உண்டாக்கும்படியாக வானத்தின் ஒரு பெரிய எக்கால சத்தம் கேட்கப் போகின்றது அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் மருவம் அடையும் என்று பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்னாவது பலர் விதமாக சொல்கின்றார் ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் இப்ப ஆன்மீகம் அருவமடைந்து கொண்டே இருக்கின்றது இது ஒரு நிமிஷத்தில் இந்த சரீரம் வேறு நிலை அடைந்து அங்கு மருவையில் சரீமைப்படி மகிமை அடைந்ததாக காணப்பட்டதோ அந்த மகிமையில் அவர் வெளிப்படும் போது அவரை போலவே நாம் மாறுகிறோம் என்று கிடைத்திருக்கிறது என்று கேட்பவர்களுக்கு தெளிவாக பதில் சொல்ல வேண்டும் என்று தீவாதி ஆனந்த பாக்கியத்தை மனதிலை நிறுத்தி பாவக்குரிய வாழ்க்கையை செம்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது அதுவரையில் எதிராளியில் அழிக்கிறதுக்குமே அவன் உலகத்தில் இருக்கின்றபடியால் அவன செய்வதற்கு தீவிரப்படுவான் என்று வேதம் சொல்லுகின்றபடியால் தேவஜனங்கள் சபையத்தை செம்மையாக காத்துக்கொண்டு கொடுக்கப்படுகிற ஆலோசனையை வாழ்க்கைக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழ்க்கையை நிலைவரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவசமத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறது சினிமா சங்கம் ஜெயமாகப்பட்டது என்று எழுதியிருக்கிற மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி வேதன் சொல்லுகின்றது எப்ப நிறைவேறுமா அழிவுள்ளதாக இது அழியாமையும் சாலைக்கு இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது யாரும் அதிலிருந்து விடுதலை ஆக்க முடியாது அதனால் தேவ ஜனமி அந்த மர்மமடைந்து செல்லுகின்றவர்கள் இப்படி சொல்லிக் கொண்டே செல்வார்கள் ஐம்பத்தி ஐந்தாவது பறந்து சென்று அருமையான தேவ ஜனமையை உலகம் அடைத்தும் பாவத்துக்குள்ளாகி பாவத்தின் செம்பளம் ஆகிய மரணத்தை தழுவிருக்கின்றது அந்த மரணத்திற்கு விடுதலாக்குவதற்காக தான் இயேசுநாதர் வந்து மறித்தார் இயேசுநாதர் மறித்ததனால் சம்பாதித்து வைத்த லட்சிப்பை திருச்செமியின் மூலமாக நம் அடைந்து கொள்கின்றோம் தொடர்ந்து காத்துவதற்கு பழைய மனுஷ கிரியலைவிட்டுப்பாய் பூரண அறிவடையும்படி உயிராக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து வாழ வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் எவரி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசிப்போம் ஒன்பது இருபத்தி எட்டு யாரை அழைத்துக் கொண்டு போக இயேசு வருவார் என்று இங்கே ஆவியானவர் சொல்வதை வாசிக்கலாம் ஒரே தரம் ஒரே தரம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் முதலாவது மக்களுக்காக பலி செலுத்தப்படுவதற்காக வந்தார் அநிவேகருடைய பாவங்களை சுமந்தி இருக்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு இப்பொழுது தமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது ஏசுநாதி வருகைக்காக அந்த மகிமியுள்ள சரீரத்தோடு ஏசுநாதர் வரும்பொழுது நான் மகிமடைந்து பரவகம் செல்ல வேண்டும் என்று சொல்லி காத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காக இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார் என்று அருமையான தேவசானமே ஏசுநாதி வருகையின் கடைசி மணி நேரத்தில் வந்து விட்டோம் பெற்றிருக்கின்ற தேவசாயலை இழந்து போகாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவாதி அனைவருத்திலிடம் பெற்றுகின்றார் மனுஷன் இந்த பூமியில உண்டாக்கினையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காகி பார்க்கிறோம் எடுத்து சென்று மறுபடியும் தலைநகராக வைத்து இந்த உலகத்தை ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தப் போகிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகத்தில் எழுதியிருக்கிறார் தேவஜானமே இந்த உலகத்தில் நமக்கு உலகத்தாரை போல வாழ முடியவில்லை உல்லாசமாக படித்து இருக்கின்றது அவரை போல மாற்றம் அடையப் அடுத்து இந்த உலகத்தை ஆளுகள் செய்ய போகிறோம் உணர்வுடன் வாழ வேண்டும் என்று ஆபி அந்த சொல்லுகிறார் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசிக்கின்றோம் மனுஷனை உண்டு மணி என்று சொல்லி ஆண்டு கடத்துக்கு போய்விட்டு சொல்கிறார் உபதேசத்திற்கு அடிமையாக தேவனை விட்டபடியால் என்னை பணிந்து கொண்டால் நமக்கு தரப்படும் என்று சொல்லி சமத்தான் சொன்னதாகவே திரும்ப ஆசைக்கின்றோம் அடைத்து போட்டுவிட்டு ஏவன் தம்முடைய பிள்ளைகளை உலகத்தில் ஆளுகை செய்ய அமைச்சர்களாக வைக்கிறார் ராஜாக்களாக வைக்க போறார்களே நாங்கள் இந்த பூமியில் அரசாள் என்று புதிய பாட்டை பாடினார் என்று சொல்லு வெளிப்படத்தில் இருபதாவது அதிகாரம் ஆறாவது வாசிக்கும் பொழுது இங்கேத்தோவானிடத்தில் இயல்சனாத ஒரு சம்பவத்தை வாசிக்கலாம் முதலாம் பாக்கியமான ஆட்சி செய்வார்கள் முதலாம் உயிர்த்தல்களுக்கு பங்கு வருகிற மக்களுக்கு இந்த ஆட்சி கொடுக்கப்பட போகின்றதா மாற்றாம் இந்த மரண வழியின் முன்பாக வைக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றது போல மக்கள் வழியை விட்டு விலகுவதற்கு மனநிலைக்கு ஆளாகிவிட காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆளுகிற மறுபடியும் அழித்து விட்டு உயிர்த்து இரண்டாம் உயிர்த்து எல்லாரும் உயிரோடு எழுப்பி அதில் கொஞ்ச பேர்கள் புதிய பூமியிலேயே உயிரோடு எழுப்புவாராம் வீதியுள்ள ஆட்களின் நியாயம் திருத்த நரகத்தில் தள்ளிவிட்டு முன்னூறு உலகத்தை ஆண்டு உண்டாக்கப் போகிறார் நீதிமன்ற்கள் என்று கருத்திற்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் செம்மையான செம்மையான இறுதி முழவர்களையே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் மனுஷனில் செம்மையானவர் அவர்கள் உண்டாக்கினார் அவன் அநேக வாய் தொங்கல்களை தேடிக்கொண்டிருக்கின்றது மரணத்தின் மூலமாக புதுச்சேரி கொடுக்கப்படுகிற உபதேசத்தின் மூலமாக நம் நீதிமன்றாக்கப்பட்டு செம்மையான நீதிமன்றிகளாக ஆகி கொண்டிருக்கின்றோம் அவர்கள் புதிய பூமியிலே மகிழ்ந்து கணிபுறுவார்களாம் அறுபத்தி ஐந்தாம் ஆறு பதினேழு மணி வசங்களில் வாசிக்கின்றோம் புதிய பூமியும் மகிழ்ந்து கலிகூர்ந்து கொண்டிருந்தோம் இதோ எருசிலை கழிவுறுதலாக ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷிக்கிறேன் என்று சொல்லி விரைவாக்குச் சொல்லுகின்றது ாலேந்து கழிதூர்ந்து கொண்டிருக்கிறார் நீதிமன்ற்களே கருத்து கழிவுங்கள் செவ்வையான நம்ம ஏன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவம் போக கழுவப்பட்டு நீதிமன்ற்களாக ஆக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு ஒரு மிகுந்த கழிதூறுதலான இருக்கின்றது தேவனை போல நம்மை மாற்றி ஒரு உலகத்தில் அபால செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்பி இருக்கிறபடியால் இந்த வாழ்வு கிடைப்பதற்காக மகிழ்ச்சி அடையுமா ஆலோனியம் ஆலோனியம் பாயு தந்திரங்களை தேடிக்கொள்ளாதபடி உயிரலுக்கு உட்படாதபடி உயிரலுக்கு உட்பட்டு விட்டால் உடனே பால அருக்கு சென்று விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு பிரயாசப்படுங்கள் ஓடி ஒழிப்பதற்கும் பாவத்தை மறைப்பதற்கும் தங்களுக்கு தாங்களே உபதேசங்களை பெற்றுக் கொண்டு ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று போல பாவத்தை மூடிமறைக்காதபடி பாவங்களை அறைக்கை செய்து விட்டுவிட்டு நீதியுள்ள வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று ஆவியானவர் திருடப்பெற்றுகின்றார் அதனால் அருமையானவர்களே நீதிமன்ற்களையே கருத்துக்குள் பகிர்ந்து கழுகூறுகள் செம்மையான இளையம் உள்ளவர்களே எல்லாரும் ஆனந்த முழக்கம் விதமான மேன்மையான ஒரு வாழ்வை கருத்து நமக்கு அதை தொடர்ந்து பற்றி கொள்வதற்கு நம்மை உலக மக்களை போல உலகத்தினராக மருந்து திருத்தாதபடி மீறலுக்கு உட்பட்டவர்கள் துணிகரமாக வாழ்கின்றது போல நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளாதபடி புதா குமாரன் வாழ்கிறது எதுவோ அதை இல்லாமல் தாமாய் செய்ய மாட்டார் இயேசுவை போல அந்த சிந்தையை நம்முடைய வாழ்க்கையில சொந்தமாக்கிக் கொள்வோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள் ஆம்